ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உபவாசம் யோவேல் இரண்டாம் 15 பதினைந்தாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் வசனம் வரை வாசிக்கிறேன் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பால் குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப புறவனத்தார் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறவனத்தாருக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவநாயக கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை நான் இசைவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவநாயக கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை பின்பு நான் மாம்சமான உடல் உள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் இன்றைய மனப்பாட வசனம் யோவேல் முதலாமத்தியாயம் பதினான்காம் வசனம் உபவாசத்திற்கென்று நாள் கூறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் பெரியோரையும் குடிமக்கள் யாவரையும் கூடிவரை செய்து Summon the leaders and the inhabitants of the land. And cry out to the Lord. கிரீன கிறிஸ்தவர்களுக்கு உபவாசம் என்னும் பக்தி அவ்வளவு கவர்ச்சிகரமானது அல்ல இப்போதெல்லாம் உபவாசத்தை குறித்த புத்தகங்களும் பிரசங்கங்களும் மிகவும் குறைந்துவிட்டன ஆனால் கடவுளின் பக்தர்கள் அனைவரும் இந்த கலையில் உபவாசிப்பதில் தேறி இருந்ததை திருமறை நெடுகவே கூறுகிறது ஆச்சரியமான வெளிப்பாடுகள் தாழ்மை எழுப்புதல் மகிமையான தரிசனம் இவை போன்றவை நாம் மூலமாய் பெறலாம் இதோ சில எடுத்துக்காட்டுகளை இன்று நாம் சிந்திப்போம் இசலவேரின் வாழ்க்கையை சீர்படுத்தியது பத்து கட்டளைகள் இவற்றை பெறும் முன்னால் ஆயத்தமாக மோசே நாற்பது நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் மலையிலே இருந்தான் திருவசனத்திலிருந்து ஆச்சரியமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உபவாசம் உதவுகிறது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு கருத்தரங்கு அல்லது ஒரு முகாம் இவற்றிற்காக வேதம் முழுவதிலும் ஆராய்ந்து பார்த்து சில முக்கியமான கருப்பொருளின் மேல் செய்திகளை நான் ஆயத்த பண்ண வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு சில வாரங்கள் நான் உபவாசத்திலே செலவழிப்பேன் அப்படி நான் உபவாசிக்கும் பொழுது என்னுடைய மனம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை திருவசனத்திலிருந்து தெளிவாய் பெற்றுக் ஒரு பக்குவ நிலை அடையும் ஒரு நல்ல பயிற்சி மட்டுமல்ல நாம் உபாசிக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக கூறுகள் கூர்மையாகின்றன கடவுளை தெளிவாக கடவுளின் சத்தம் கேட்பதற்கு நமது காதுகள் கூர்மையாகின்றன அவருக்கு நேராக அவர் தாவது இப்படி ஒரு முறை ஜபித்தான் கடவுளே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை எனவே என் ஆத்மா வாடும்படி நான் உமக்கு முன்பாக உபவாசித்து அழுதேன் என்றான் இது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் மனம் திரும்பி உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு கடவுளுக்கு முன் நம்மை தாழ்த்துவதற்கு உபவாசம் பேருதவியாயிருக்கிறது மனம் திரும்புதலை ஒருபோதும் நிறுத்தாமல் இருப்பதே கிறிஸ்தவ வாழ்வான் கடைசி நிமிடம் வரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனந்திரும்பிக் கொண்டேதான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருப்போம் தெரிந்த பாவங்களை விட நமக்கு தெரியாத பாவங்கள் செய்ய வேண்டியதை செய்ய விட்ட விடாமல் காற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளம் உண்டு எனவே கல்வாரி அண்டையில் நாம் எங்கும் ஓடிவிடக் கூடாது அந்த இமானுவேலின் இரத்தத்திற்குள்ளே எப்பொழுதும் நாம் மூழ்கி இருக்க வேண்டும் அதற்கு உபவாசம் பேருதவியாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் யோபு உபவாசித்தான் ஊசியாமல் இருந்தான் குடியாமல் இருந்தான் அவன் ஆண்டவரை ஏற்கனவே அவன் சொன்னான் முன்பு உம்முடைய காதுகளால் உமை குறித்து நான் என்னுடைய காதுகளால் உமை குறித்து நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உமை பார்க்கின்றன எனவே நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபடுகிறேன் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னார் மனம் திரும்புதலுக்கும் அன்றாட்டுக்கும் எழுப்புதலுக்கும் இந்த உபவாசம் இன்றியமையாதது பிரியமானவர்களே இவைகளை விட்டு நாம் உபவாசத்தை பிரிக்கவே முடியாது புனிதமான உண்ணா நோன்பு மக்களை கூட்டுங்கள் சபையை தூய்மைப்படுத்துங்கள் அப்பொழுது கடவுள் தமது மக்கள் மீது இறங்குவார் என்று யோகையில் தீர்க்க தரிசி அவ்வளவு சொன்னார் எழுப்புதலின் சரித்திரத்தை நீங்கள் சபை சரித்திரத்திலிருந்து எங்கே வேண்டுமானாலும் தேடி வாசித்து பாருங்கள் அங்கே உபவாசம் கண்டிப்பாக காணப்பட்டிருக்கும் அப்படியே தானியல் சிறையிருப்பில் இருக்கிறான் அவன் இறைமையா தீர்க்க தரிசனத்தை அப்படி படித்துக் பொழுது எப்பொழுது இந்த சிறையிருப்பு திரும்பும் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் அப்பொழுதுதான் அவனுக்கு கடவுளுடைய மகிமையான வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு தரிசனம் கிடைத்தது இன்றைய திருச்சபையில் தகர்க்கப்பட்ட மதில்கள் தகனிக்கப்பட்ட கதவுகள் தந்திரக்காரனின் தாராள நடமாட்டம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டவரே ஆதி நாட்களில் இருந்தது போல உம்முடைய கரம் மறுபடியும் ஓங்கட்டும் என்று கதறுகிற உபவாசத்தோடு அவருடைய முகத்தை அவருடைய பிரசன்னத்தை நாடுகிற இஸ்ராக்கள் இன்று தேவை நெஹேமியாக்கள் இன்று தேவை ஒரு சகோதரன் இப்படி ஒரு பாடலை ஏற்றினார் ஆ அழியும் நம் ஜனம் நிமித்தம் நாம் ராப்பகல் அழுதால் அது நலமாகும் கண்கள் முன் நம் தேசம் எத்தனையாய் பாழானோ மிகவும் நாம் கலங்கினோம் தேசத்தின் வியாகுலம் சியோனே புலம்பிடு ஒருவேளை உங்களுக்கு உபவாச பழக்கம் என்றால் எடுத்தவுடன் மூன்று நாள் ஒரு வாரம் பதினைந்து நாள் நாற்பது நாள் என்றெல்லாம் துவங்கி விடாது முதலாவது கிரமமாக வாரத்திற்கு ஒரு முறை அது இந்த கிழமையில்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் உங்களுக்கு வசதியான ஒரு நாளை குறித்து கொண்டு அந்த நாளிலே ஒரு தடவை உணவையாவது நீங்கள் சாப்பிடாமல் அந்த நேரத்தில் வெளியே வேலைக்கு செல்லாமல் ஒரு மணி நேரமாவது வீட்டிலே உங்களுடைய ஜெப அறையிலே அல்லது உங்கள் ஜப மூலையிலே முழங்கால் படியிட்டு அவனுடைய முகத்தை தேடுங்க அவருடைய வசனத்தை வாசியுங்க இந்த பழக்கத்தை எந்த காரணத்தை நீங்கள் விடாதிருங்க பிறகு நீங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் என்று மாற்றலாம் பிறகு மாதத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் என்று நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக கூர்மையும் ஆன்மீக தெளிவும் ஆன்மீக வல்லுமையும் எவ்வளவு நிறைவாய் இந்த உபவாசத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உபவாசத்திற்கு என்று நாள் கூறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் பெரியோரையும் குடிமக்கள் யாவரையும் கூடி வர செய்து ஆண்டவரை நோக்கி கதருங்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வாக்கு அப்பொழுது திருச்சபையை குறித்து நிச்சயமாக நிறைவேறும் ஜெவம் பண்ணுவோம் நல்ல ஆண்டுவரே இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் உபவாசத்தை எங்களில் பலரும் நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டுவரே பழைய புதிய ஏற்பாடுகளிலே உம்மோடு நடைபோட்ட மனிதர்கள் எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த பக்தி முயற்சி ஆகிய கொடுத்தார்கள் என்பதை இன்று நாங்கள் நினைவுபடுத்திக் கொடுத்த கிருப்பைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே இந்த பரிசுத்த பழக்கம் எங்களை விட்டு கடந்து போகக்கூடாது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களையாவது நாங்கள் துறந்து ஒரு சில வசதிகள் இன்பங்களையாவது நாங்கள் அகற்றி உங்களுடைய முகத்தை தேட உன்னுடைய பிரசன்னத்தை நாட உங்களுடைய வசனத்தை வாசிக்க கர்த்தாவே உங்களுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள இந்த தலைமுறையை எப்படியாவது எங்களுடைய ஆண்டவர் பக்கமாக திருப்பிவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன்